ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் யுக தர்மங்கள் என்கிற பகுதியை தர்மசாஸ்திரத்திலிருந்து நாம் பார்த்துன்னு வரும் இந்த கலியில் என்னென்ன மாதிரி தர்மங்கள் என்னென்ன நடைமுறைகள் இருக்கும் என்பதை பராசரர் என்கிற மகர்ஷி காண்பித்து இப்படியெல்லாம் நடக்கும் அதிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் விலகி இருக்கணும் இப்படி இருக்கும்னு நாமும் அதில் நுழையக்கூடாது நாம் அதிலிருந்து விலகி இருந்து நாம் நம்முடைய கடமைகளை செய்து நாம் நல்ல பலனை அடையணும் இந்த பிறவி பயனை நாம் ஒவ்வொருவரும் அடையணும் என்று ஆரம்பிக்கிறார் பராசரன் ஜிதோதர்மோ ஹதர்மேன சத்தியம் செய்வ அநிர்த்தேனச்ச அதர்மேன ஜிதா தர்மஹா தர்மமான வாழ்க்கை நியாயமான வாழ்க்கை என்பது இந்த கலியில் அதர்மத்தினாலே ஜெயிக்கப்பட்டுடும் நியாயமான வாழ்க்கையை நாம் வாழ முடியாமல் போகும் சத்தியம் செய்வ அன்றை என்னச்சா சத்தியம் வெளியில் சொல்லக்கூடியதான உண்மை சத்தியம் அப்படிங்கிறது உண்மையையே ரித்தம் அப்படிங்கிறது மனதில் உண்மையையே ந நினைக்கணும் ஆனால் இந்த கலியில் வெளியில் பேசுவது சத்தியம் போல் இருந்தாலும் அன்றத்தே நினச்சா மனதில் அன்றர்த்தம் நிறைஞ்சு இருக்கும் அன்றர்த்தம்னா பொய்யான விஷயங்கள் தப்பான விஷயங்கள் மனதில் இருக்கும் பேசுவது இனிமையாக இருக்கும் ஜிதா சோரை ராஜா ராஜாக்கள் சோழர்களாலே ஜெயிக்கப்படுவார் திருடர்களினாலே ராஜாக்கள் தோற்கப்பட்டு போயிடும் ராஜாக்கள் நியாயமான முறையில் நடக்க முடியாமல் இருக்கும் ஸ்திரீபிஷ்ட புருஷாகவும் ஸ்திரீகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை தான் ஏற்படும் இந்த கலியில் புருஷர்களினாலே ஸ்திரீகளுக்கு உபதிரவம் அதிகமாக இருக்கும் சீதந்தி சாக்னி ஹோத்ராணி அக்னிஹோத்திரம் என்று சொல்லப்படுற வேதத்தில் சொல்லப்படுற கர்மாக்கள் மிகவும் குறைஞ்சு போயிடும் குறைந்து தான் இருக்கும் குரு பூஜா பிரணசதி யார் நமக்கு வித்தையை சொல்லி கொடுத்தாரோ அந்த குருவனிடத்தில் மரிய மரியாதையாக நடந்து கொள்ளணும் ஆனால் கலியில அதை எதிர்பார்க்க முடியாது குமாரியஸ்ட பிரசூஜந்தே தஸ்மின் கலியுகேசதா இந்த கலியில என்னதான் நடக்காது குமாரியஸ்ட பிரசூஜந்தே கல்யாணமாகாமலே பிரசவங்கள் நிறையாக நடக்கும் அதர்மஸ் ஜயோ நாம பாதத்தயோபேதம் இந்த அதர்மத்திற்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த கலீல இது மாத்திரமில்லை இன்னும் சொல்கிறேன் கேழு சர் சர்வே பிரம்ம வதிஷந்தி சம்பிராப் து கலௌகே நாதி மைத்திரேய சிஷ்ணோதரபராஜா அனைவரும் ஜானத்தை பற்றி பேசுவதும் உபனிஷத்தை பற்றி பேசுவதும் நிறைஞ்சு இருக்கும் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் நேர் எதிர்மாறாக இருக்கும் அவர்களுக்கு ஆச்சாரம் இருக்காது வாக் சுக்தி இருக்காது ஆனால் உபனிஷத்தை பேசுவார் ஜானத்தை பற்றி பேசுவார்கள் ஏன் அப்படி இருக்கான்னா சிஸ்னோதர பராஜனாக வயிற்று பிழப்பிற்காக அந்த ஞானத்தை உபயோகப்படுத்துபவர்களாக இருப்பார்கள் எதா எதா சதாம் ஹானிஹி வேதமார்கானுசாரினாம் ததா ததா ததா கலேறு விருத்திஹி அனுமேயா விச்சக்ஷணீஹி ஏன் எல்லாம் இருக்குது அப்படின்னா ரிஷிகள் அனுமானிச்சிருக்கா ஏன்னா சத்துக்கள் சத்துக்கள்னா நல்ல பிறப்பை உடையவர்கள் நல்ல வித்தியை நியாயமான படிக்க வேண்டியதான படிப்பை படித்தவர்கள் படித்த வழியிலே வாழ்க்கையை நடத்துபவர்கள் தன் கடமைகளை விடாமல் செய்பவர்கள் அவர்கள் குறைவாக இருப்பதனாலே இந்த கலிலே மற்ற தர்மங்கள் அதிகமாக ஆகறதுக்கு காரணமாக அமையிறது பரான்னேன முகம் தக்ம் அனைவருக்கும் பராண்ணம் தான் சாப்பாடாக அமையும் பராண்ணம் அப்படின்னா வீட்டு சாப்பாடுங்கிறதே இருக்காது இன்னொருவர் வீட்டில் சாப்பிடுவது அல்லது வெளியில் வாங்கி சாப்பிடுவது என்றுதான் அமையும் சாப்பாடு அப்படி இருப்பதுனாலே முகம் தக்தம் வாக்கு சுத்தியாக இருக்காது பேசக்கூடியதான வாக்கிலே வார்த்தைகளில் சுத்தம் இருக்காது ஹஸ்தௌ கைகள் சுத்தம் இருக்காது காரணம் பிரதிகிரகம் தானம் வாங்கி கருள்வது தானம் வாங்கிக்கிறது யார் என்ன தானம் வாங்கி என்கிற முறை இருக்கு அது இல்லாததுனாலே கை சுத்தமும் இருக்காது மனோதக்தம் மனதும் சுத்தமாக இருக்காது ம அனைத்து பெண்களையும் தாயாக பார்க்கணும் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆனால் இந்த கலியிலே அனைத்து பெண்களையும் மனைவியாக பார்க்க நேரும் புருஷர்களாலே காரணம் மனது கெட்டு போயிருக்கும் அதற்கு என்ன காரணம்னா சாப்பாடு வெளியில் வாங்கி சாப்பிடுவதனாலே சரீரம் கெட்டு போகிறது செய்யக்கூடாத காரியங்கள் செய்வதனாலே மனசும் கெட்டு போனதினாலே எல்லா அனைத்து ஸ்திரீகளையும் மனைவியாக பார்ப்பதும் பிரம்மசாப குதக்கலவு அப்படி இருப்பதனாலே இந்த கலியில் பிரம்மசாபம் ஏன் தான் இருக்காது பிரம்மசாபம் என்றால் மகான்களுடைய சாபமும் சந்நியாசிகளுடைய சாபமும் வேதமாத்தாவினுடைய சாபமும் தான் நிறைஞ்சிருக்கும் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலேயும் இல்லை என்று சொல்ல முடியாது வருணாசிரமாச்சாரவதி பிரவர்த்தின் நகல் அவரவர்களுடைய வர்ணாசிரமத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்க்கையை நடத்தணும் என்பது அவரவர்களுடைய முயற்சியிலே இருக்குது அதை வழிநடத்துபவர்கள் இருக்க மாட்டா ஆகையினாலே நமக்கு நல்லவைகளை சொல்வதும் நல்ல விஷயங்களிலே நம்மை ஈடுபடுத்துபவர்களும் இல்லாததினாலே கலியிலே வர்ணாசிரம ஆச்சாரங்களுக்கு உட்பட்டு உள்ளவர்கள் மிகவும் குறைவாக தான் இருப்பார்கள் நசாம யஜுரு தர்ம வினுஷ்பாதன ஹேதுக்கீ விவாகா நக்கலூதர்மியாக ஆகையினாலே வேதம் படிப்பதும் குறைஞ்சு போகும் ரிக்வேதம் சாமவேதம் முதலிய வேதங்களை படிப்பவர்களும் அந்தந்த வேதத்துக்குரியவர்கள் அந்தந்த வேதத்தை படிப்பது என்பதும் முறையில்லாமல் போகும் விவாகம் திருமணங்கள் தர்மமான திருமணங்களாக இருக்காது அதர்மமான திருமணங்கள திருமணங்களாகத்தான் அமையும் நசிஷ்ய குரு சம்ஸ்திதி குருசிஷ்யபாவம் என்பது இருக்காது எந்த இடத்தில் குருவை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணணும் அபிவாதனம் சொல்லணும் அவருக்கு நேராக கால் மேல் கால் போட்டு உட்காருவது கூடாது அவர் இருக்கிற பொழுது அந்த இடத்தில் எரைஞ்சி சத்தம் போட்டு பேசுவது என்பது கூடாது அவருக்கு எதிரிலேயே அமருவதும் கூடாது துண்டை போற்றிக்கொண்டு உடம்பை மூடிக்கொண்டு குருவனுக்கு எதிர்கள் அமரக்கூடாது ஆனால் இந்த கலியிலே அதெல்லாம் இருக்காது குரு யார் சிஷியன் யாரு என்று வெளியில் யாராவது சொன்னால் தெரியும் நதாம்பத்திய கிரமோனைவ வன்னி தேவார்ச்சன கிரமகா யார் யார் தம்பதிகள் என்பதை நம்மால் அறிய முடியாது யார் யாருக்கு கணவர் யார் யாருக்கு மனைவி என்பதை யாராவது சொன்னால்தான் தெரியும் அப்படி அவர்களுடைய வேஷம் அமைஞ்சு போகும் வன்னி வன்னி தேவார்ச்சன அக்னியில் ஹோமம் செய்வது முறையாக அக்னியில் மந்திரம் சொல்லி ஹோமம் செய்வது என்பது குறைஞ்சு போயிடும் தேவார்ச்சனம் முறையாக இருக்காது தேவதார்ச்சனம் ஒவ்வொரு வீட்டிலும் படங்கள் இருக்குது அல்லது விக்கிரகங்கள் பஞ்சாயத்தன பூஜைகள் இருக்கும் அந்த பூஜைகள் முறையாக இல்லாமல் போகும் கோவில்களில் முறையான பூஜை இருக்காது சர்வமேவ கலவுசாஸ்திரம் எஸ் ஏ துரோசதே யாருக்கு என்ன வழி பிடிக்கிறதோ அந்த வழியை அவரவர்கள் பின்பற்றுவார்கள் இவர்கள் இந்த வழியில்தான் இருக்கணும் என்பதை யாராவது ஒரு சத்துக்கள் வந்து நமக்கு எடுத்து சொல்லி அதில் நம்மை ஈடுபடுத்தினால்தான் உண்டு ஆனால் அதுபோல் சத்துக்கள் நமக்கு மிகவும் புண்ணியமிருந்தால்தான் கிடைக்கும் அனைவருக்கும் நன் நமக்கு நல்வழி காட்டுபவர்கள் கிடைக்க மாட்டார்கள் தேவதாஸ்ட கலவு சர்வாகா சர்வ சர்வசாசிரமஹா எந்த தேவதையை காட்டிலும் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம் என்று அமைஞ்சு போயிடும் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது யார் என்ன மாதிரியான தேவதையை உபாசிக்கணும் என்கிற முறை இருக்கு என்று ஆரம்பிக்கிறார் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்